வணக்கம் நன்றினையில் நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கே வருகின்ற செயல்களை மாற்றிக் கொண்டு வர வேண்டும் நம்மிடம் வருகின்ற செயல்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் நம்மை சுயநலமற்றவர்களாக மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நன்றி வணக்கம்